சத்குரு சுவாமிக்கு ஜெய் குரு கிருபையால் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா அந்த எட்டு வசுக்கல்ல ஒத்தர் உத்தவர் அதே மாதிரி எட்டு வசுக்குள்ள இன்னொத்தர் இந்த நந்தகோபர் அவர்களுக்கு வந்து வசுக்கள் அப்படிங்கிற அந்த ஞாபகம் இருக்குமா இருந்ததா அது தெரியாது சொல்ல முடியாது அதெல்லாம் தீர்மானம் சொல்ல முடியாது சொல்ல முடியல நமக்கு பாகவரத்தில் அப்படி காமிக்கல அதனால் சொல்ல முடியாது ஆனால் கிருஷ்ணனோட அனுபவித்திருக்கிறார்கள் அதான் சொன்னால் எட்டாவது அத்தியாயத்தில் இதே தசமஸ்கந்தத்தில் எட்டாவது அத்தியாயத்தில் கடைசியில் பார்த்தா தெரியும் அந்த இவர்கள் என்ன தபஸ் பண்ணார்கள்னு கேள்வி கேட்பார் யார் அந்த பரீட்சிக்கு அப்போது சுகபிரம்மிகள் சொல்வார் இப்போ இவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னு சுக பிரம்மர்கள் சொல்வார் அப்போ என்ன சொல் சொல்கிறார் துரோணா துரோணோ வசு நாம் பிரவரோ தரையாசக நந்தகோபர் துரோணர்னு சொல்லப்பட்ட வசு இவர் வந்து யசோத தரான்னு சொல்லப்பட்ட அந்த வசுனுடைய பாரி துரோணனுடைய பாரி ரெண்டு இவர் தான் சொல்கிறார் ஜாத்தையோர்ணோ மகாதேவே பூவி விஸ்வேஸ்வரே ஹரோ பக்தி சார் பரமாலோக்க எயா அஞ்சோ துர்கத்தையும் தரேதே அப்படி பகவான் எப்படி இங்கே அவதாரம் செய்கிறார்களோ அப்போ அவர்கள்ட்ட பக்தி செலுத்தி நாங்கள் வந்து கடக்க முடியாத சம்சாரத்தை கடந்து இதே முக்தியை அடைவணும்னு ஆகட்டும் அஸ்து அப்படின்னு சொன்னார் பகவான் பிரஜே தோனோ மகேசான ஜக்கே நந்தீதிக்காதோ ஈஸ்வராசா தத்தோ பக்திரு பகவதி புத்திரிய பூதே ஜனார்த்தனே தம்பத்தியோ நிதராமாசீத்தே கோப கோபீஷு பாரத கிருஷ்ணோ பிரம்மணாதேஷம் சத்யம் கர்த்தும் விஜய் விபு சகராம வசந்த் சக்கரே தேசாம் பிரீதியும் சோலேரியா இது வந்து எட்டாவது அத்தியாயத்தில் பார்த்துட்டு வந்திருக்கோம் ஆயிரத்தி ரெண்டு மூணு மாதம் மேலே ஆகிருக்கும் அது வரைக்கும் பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஆகினால அவர்களுக்கு வந்து மனசு செலுத்திருக்கு அதை வந்து நம்ம உத்தவர் அப்படி சமாதானப்படுத்தின்னு இருக்கார் அவர் சமாதானப்படுத்தியதில் மேலே பார்ப்போம் அர்த்தம் பார்ப்போம் அர்த்தம் விட்ட இடத்துல பார்ப்போம் நம்ம விட்டது நான் முப்பத்தி ஆறாவது ஸ்லோகத்துலேருந்து அடுக்க அடுத்தது அந்த கிருஷ்ணனுக்கு ஒருத்தரும் பிரியன் பிரியன் வேண்டியவன் ஒத்தரம் இல்லை பிரியனாக இருக்கிறது பிரியகாக நகைய இருக்கு அந்த கிருஷ்ணனுக்கு பிரியம் இல்லாதவன் அப்படின்னு கிடையாது அபிமானம் இல்லாதவருக்கு உத்தமன்னு உத்தரவு இல்லை அதமன்னு ஒத்தரில் எல்லாருக்கும் சமமானவருக்கு வந்து அசமன் அதாவது சமம் இல்லாது அப்படிங்கிறது ஒத்தரும் கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் அவருடைய சுரூப லட்சணமான பிரம்மத்தில் இருக்கார் அவருடைய பிரதிபிம்பமா எல்லா ஜீவர்கள் தான் இருக்கு அப்போ அந்த ஜீவர்கள் உபாதியால தான் ஒத்தர் ஒத்தன் தாழ்த்தி ஒத்தம் பிரியம் ஒத்தம் அப்பிரியம் ஒத்தம் வந்து உத்தமம் ஒருத்தர் அதமும் அந்த உபாதி சம்பந்தத்தாதம் உபாதிங்கிறத நம்மளை கட்டி போடக்கூடிய இந்த சரீரமும் நாம ரூப குணத்தோடையும் நம்முடைய மனசு புத்தி சித்தம் இதனுடைய வேலைகளாக இல்லைன்னா சித்தம் இதே ஜீவன் பார்த்தா அந்த ஜீவனுக்கு வந்து இதே கிடையாது அதுக்கு வந்து கரு கிடையாது அது வந்து ரொம்ப அழகாக வியாக்கியானத்தில் சொல்கிறார் எப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய தேவக்கிய உசிரியர்கள் விட்டு இங்கே வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் வந்து ஏதோ மற்ற பக்தர்களுக்கு அனுகிரமாக வந்திருக்கான் உண்மையில் பார்த்தா ஜீவனுக்கே கர்த்திருவ புத்தி கிடையாது அடியனுக்கு பார்த்தா என்னுடைய சுரூப லட்சணம் என்னதுன்னு சொல்கிறதுக்காக நான் சொல்லக்கூடிய அந்த இருப்பு இருக்கேன் கான்சியஸ்னஸும் அந்த கான்சியஸ் அங்கே இருக்கிறது அங்கே இந்த ஆத்மா இருக்குது ஜீவன் இருக்குது அதுக்கே கர்த்திருவ புதி கிடையாது அதனுடைய சைத்தன்யத்தால் உபாதியோடு சேர்ந்திருக்கூடிய என்னுடைய கரணங்கள் கரண கலாபங்கள் மனது புத்தி சித்தம் இந்திரியங்களோட செய்கிறேன் எனக்கு கர் கர்மா ரெக்க இது பண்ணுறேன் அதனால் இந்த ரெக்கார்டு பண்ணுறது இந்த உபாதிகளோடு பண்ணுறேன் இந்த ஜீவன் பார்த்தா எனக்கு தேவையே எனக்கு வந்து பிரம்ம ஜானம் வந்து சித்தி தொடுத்தினா நான் வந்து இந்த ரெக்கார்டு பண்ணி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சித்திக்கலையா சுவாமி எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அதுதான் அப்போது சர்வேஸ்வரனுக்கு வந்து ஜீவனுக்கே அந்த கர்த்தத்த புத்தியில் ஒரு சர்வேஸ்வரனுக்கு எங்கே வந்தது அதனால் பிடிச்சது பிடிக்காது வேணும் வேண்டாம் வண்டது சமம் அசமம் அப்படிங்கிற ஒரு பாகுபாடெல்லாம் கிடையாது பிரம்மத்தினுடைய லெவல்லேருந்து எந்த லெவல்லேருந்து எதை பார்க்குறோன்னு அந்த ரிலேட்டிவ் எல்லாமே அந்த ரிலேஷன் வந்து இப்போ என்னது நான் நீனு இப்போ சொல்கிறது என்ன இந்த ஜீவன் இந்த சரீரத்தில் இருக்கிற அந்த ரிலேஷனை வச்சுட்டு இதோ நீங்கள் கேட்குற வச்சுப்போம் அந்த ஜீவன் அதே ஆத்மானுடைய பிரதிபிம்பம் உங்கள்கிட்ட கேட்குற போது நீங்கிறது இருக்கு இந்த ஜீவனை வச்சு ரிலேட் பண்ணி உங்களை நீனு சொல்கிறது அது அவனு சொல்கிறது அந்த மாதிரி தான் அது இல்லாமல் பிரம்மங்கிற லெவல்லேருந்து கிருஷ்ணனை பகவானை பார்த்தா பிரியன்னு உத்தர இல்லை பிரியம் இல்லாதவன் தரும் கிடையாது அபிமானம் அபிமானம் இல்லாத வண்ணவனும் கிடையாது அபிமானம் இல்லாதவர் அவர் உத்தமன்னு உத்தரவில் இல்லை அசமன்னும் கிடையாது எல்லோரும் சமமாக பார்க்கக்கூடியவரைக்கும் அசமன்னு ஒன்றும் அதான் கீதையில் பின்னால் விசாரிப்போம் அதாவது பிராமணே அதாவது வித்யா விநியசம்பன் பிராமணே அது ரெண்டு அப்ஜெக்டிவ் வித்யா வினய சம்ப படிச்சிருக்கணும் விஷயம் தெரிஞ்சவனா இருக்கணும் வினயத்தோட இருக்கணும் அப்படி ரெண்டும் சேர்ந்த வித்யா விநிய சம்ப பிராமணே கவி ஹத்தினி சுனி செய்வ சோப்பா கஜ பண்டிதா சமதர்சனா இப்படி சமதர்சனமா இருக்கிற போதும் அவரை பத்தி கேட்க வேணுமா சொல்லப்படும் இந்த இடத்துல ஆத்மதரிசனம் கொண்டவர்கள் பெரியவர்கள் அவருக்கு தாயும் இல்லை தப்புறாரும் இல்லை அப்படின்னா எங்கே வந்தாங்கன்னா பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கா ஏற்கனவே பகவான் சொன்னார் அந்த பிரம்மா கொடுத்த வரத்த அஸ்துன்னு அவர் சொன்னார் அதை சரி பண்ணுறதுக்காக வந்தார் பத்னிங்கிறதும் கிடையாது அவருக்கு வந்து புத்தங்கிறதும் கிடையாது தன்னை சேர்ந்தவன்னும் இல்லை வேறு அந்நியன் ஒன்றும் கிடையாது சரீரமும் கிடையாது ஜென்மாவும் கிடையாது சரீரங்களுக்கு கிடையாது ஜென்மம் அப்போ வந்து என்னடா அப்படி சொன்னேன்னா ஆமாம் இது வந்து அவன் சுரூப லக்ஷணத்தில் இருக்கிற போது இந்த பதினோரு பன்னெண்டு வயசு இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் அழகாக வந்து திருமங்கி லலிதா காரமாக இருக்கக்கூடிய புல்லாங்குழல் வரக்கூடிய ஞான வேணுகோபாலுங்கிற சரீரம் நமக்காக இருக்கக்கூடிய விஷயம் அப்படி இல்லை ஜென்மாவும் இல்லை இந்த அவதாரம் அவன் வந்து என்னுடைய அவதாரம் திவ்யம்னு சொல்கிறேன் க அவனுக்கு இந்த லோகத்தில் ஒரு காரியமும் இல்லை அவனுக்கே காரியம் இல்லாதபோது ஜீவனுக்கே காரியம் ஜீவனுக்கே காரியம் இல்லாதபோது அவருக்கே காரியம் அதுதான் இங்க சொல்றாரு உரையில ஒரே என் ஜீவனான அடியனுக்கு என்னுடைய சுரூப லட்சணத்தில் நான் இருந்தால் எனக்கு காரியங்களே கிடையாது இப்போ நான் இந்த பந்தப்பட்டிருக்கேன் இந்த உபாதியால் இந்த சரீரம் இந்த இந்திரியங்கள் கர்மேந்திரியிகள் ஞானேந்தியங்கள் பஞ்ச பஞ்ச பௌத்திகமான இந்த சரீரம் அப்புறம் வந்து மனசு புத்தி சுத்தம் இளவு இருக்குது எல்லாத்தையும் தொலைக்கணும் அதுக்காக பந்தப்பட்டுக்கும் இந்த அதுதான் இது வந்து உபாதி இந்த உபாதியில் இருக்கக்கூடிய இந்த அடியில் மாட்டுக்கிற ஜீவன் உபாதி ரஹிதமான இந்த ஜீவனுக்கு காரியமே கிடையாது உபாதி சகிதமா இப்போ நான் இருக்கேன் அதனால தான் ரெக்கார்ட் பண்றேன் அப்போ பரமாத்மா எங்கெந்த காரியம் வந்தது அப்போ அப்படி இருந்தாலும் சாதுக்கோளை ரட்சிப்பதற்காக இந்த அதாவது பக்தர்களை ரஷிப்பதற்காக பக்தர்களுக்காக பக்தர்களை போஷிப்பதற்காக இந்த கிரீடை அதாவது லீலையை பிரயோஜனமாக கொண்டவர்களாக தேவயோனி தேவ சரீரங்களையும் தேவயோனிகளையும் திரியாக் யோனிகளையும் மனுஷ் யோனிகளையும் அவதாரம் பண்ணுறாங்க தேவயோனிகள் எப்படியும் அதான் வந்து இதாக வந்தாரேன் உபேந்திரனா வந்தாரேன் அது திரியோனி எங்க அதான் மத்திய அவதாரம் கூர்ம அவதாரம் ரெண்டு கலந்தது நரசிம்ம அவதாரம் மனுஷ இது எங்க ராமாவதாரம் கிருஷ்ண அவதாரம் அப்படி வந்தார் அப்படி அவர் அவதாரம் பண்ணுறார் அதனால குணங்கள் இல்லாதவராக இருந்தாலும் சத்தமுழுக தமசன் சொல்ற குணங்களை அவரை ஏற்றுக்கொள்கிறார் குணம் குணா தீத்தனவர் ஜென்மம் இல்லாதவர் வந்து இந்த கீடா அத்தீத்தனா இருந்தாலும் இந்த லீலைகளுக்காக இந்த லீலைகள் செய்பவராக இருந்து கொண்டு வேலைகள் செய் அதாவது காரியங்கள் லீலைகள் செய்பவராக இருந்து கொண்டு சத்தம் சொல்லப்பட்ட குணங்களால எடுத்துக்கொள்ளு அதனால சத்த குணத்தால ரட்சிக்கிறார் ரஜோ குணத்தால சிருஷ்டிக்கிறார் ரத்த குணத்தால காப்பாற்றுகிறார் தமோ குணத்தால சமகரிக்கிறார் குணங்கள் தான் வேற ஒண்ணும் இல்ல அதை வச்சு பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படியும் கண்ணு எப்படி விடியும் சுற்றி சுற்றி வருது கண் எமையெல்லாம் சுற்றி பார்க்குறது மேலையும் கீழையும் சைடிலையும் எல்லாம் பார்க்குறது அப்படி பூமி எப்படி சுற்றுவதோ அப்படி இந்த சித்தம் கர்த்தாவாக இருக்கிற போதும் அதில் அத்தியா ஆத்மா அத்தியாசத்தால் ஆத்மா எண்ணப்படுகிறான் இப்போ நான் வந்து அகம் அதாவது அந்த மகாவாக்கியத்தினுடைய பிரதிபிம்பமாக இருந்தால் ஆத்மாத்தில் இருந்தால் ஏன்னா வந்து கர்த்தா கிடையாது ஏன்னா உப்பாதி கிடையாது ஒன்றும் கிடையாது நாகும் கர்த்தா நாம் காரகிதா நமே கர்ம கர்ம பலேஸ்வான் அப்படின்னு நான் சொல்லிடலாம் ஆனால் அது உப்பாதி சைத்தமாக போயிருக்கேன் அதனால் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்போது ரெக்கார்ட் பண்ணி நான் அனுப்புகிறேன் அப்போ கர்த்தாவாக இருக்கிற போதும் இந்த ஆத்மாவினுடைய அந்த இது சைத்தன் அத்தியாசத்தால் ஏ மேலே ஏற்றி வைக்கிறதுனால ஆத்மா இப்போ அடியன் ஜீவன் நான் இந்த ஜீவன் வந்து கர்த்தா மாறி எண்ணப்படுகிறான் காணப்படுகிறான் அப்படியும் பார்க்கிறார் சுகபிரமேஷர் சொல்கிறார் உத்தவர் சொன்னதாக சொன்னார் விவரமாக இருக்கும் இது புரியவதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பரவல்சமாக கேட்டு வச்சு உங்களால் தான் நான் வளராப்பில் இருந்தாலும் பரவாயில்ல கேட்டு வச்சு உங்களால் போகிறோம் நான் வந்து பல தடவை கேட்டு பல தடவை பார்த்துருக்கோம் அதனால் வளரால இருக்கு இல்லை புரியாமல் கேட்டு வச்சுக்கி போகிறோம் அது அப்படி சரீர சம்பந்தம் சரீர உடல் பற்று அந்த சரீரத்தில் ஒரு பற்று பிரீத்தி ஆசை இல்லாதவருக்கு இது என்னதுங்கிற இணப்பை இல்லையே அதனால் அவருக்கு பிரியத்திற்கு உண்டானவரோ பிரியம் இல்லாதவரோ இல்லை மேலானவரோ கீழானவரோ ரொம்ப வசத்தியானவரோ வசத்தி இல்லாதவரோ மட்டமானவரோ அப்படிலாம் கிடையாது எங்கேயும் ஒரே சீராக அவருடைய திருஷ்டி இருக்கிறதுனால அவருக்கு சமமானவரும் கிடையாது மேலாக இருக்கிறவரும் சமமான கொண்டது கெட்ட எண்ணம் கொண்டவனும் அவருக்கு கெட்டவன் அல்ல அப்படின்னா அர்த்தம் இப்போ கம்சனும் அவருக்கு வந்து கெட்டவன் இல்லை ஏதோ அந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கா இந்த பூமி பாரத்தை நீக்கணும் அது ஏதோ அந்த உபாதியோடு வந்து கெட்ட செய்திகள் செய்த நடந்தது அந்த உபாதியிலேருந்து கலப்பு விட்டாச்சு அவர் வந்து கடைசி நேரத்தில் அவனுக்கு வந்து இது கொடுத்துருக்கார் பயா கம்சான்னு சொன்ன மாதிரி அவரே நினச்சிருந்து பயத்தாலேயே அவர் அடைந்தான் கடைசியில் அவனுக்கு வந்து என்னாச்சும் சதுர சதுர்புஜி ரூபத்தை கடைசியில் காமிச்சார் முடிக்கிற போதும் அப்போது அவன் வந்து முக்தியை உத்தமான கதியை அடைந்தான் அதனால் கெட்ட எண்ணம் கொண்டவனும் நல்ல எண்ணம் கொண்டவனும் அவருக்கு வந்து அப்படியே ஒரு எனமே கிடையாது தீயவனம் இல்லை நல்லவனம் இல்லை அப்படி அவருக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது அப்புறம் இங்கே வந்து தேவக்கு என்ன தேவைக்கு வசூரி வரணும் இப்போ யசூரா நந்தகோபர்ங்க மனைவியோ மக்களோ கிடையாது பாரியையும் குழந்தை புத்தர்கள் கிடையாது உற்றார மற்றாரும் கிடையாது அதாவது பாந்தவர்களும் பந்த பந்து பாந்தவர்களும் விரோதிகளும் கிடையாது நண்பனும் இதுவும் கிடையாது சரீரமும் கிடையாது பிறவியும் கிடையாது எந்த லெவல்லேருந்து எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்த்தா பிரம்மம் பரமாத்மாங்கிற லெவல்லேருந்து அதுதான் அப்போது ச பரமாத்மாங்கிற லெவலில் இருக்கிற கிடையாது பிறவி இந்த லோகத்தில் அவருக்குன்னு தனியாக ஒரு கர்மா ஆக்டிவிட்டி செயல் எதுவும் இல்லை இருந்தாலும் சான்றோர்கள் ஞானிகள் பக்தர்கள் பெரியவர்களை ரட்சிப்பதற்காக திருவிளையாடல் செய்கிறார் அதனால் சத்தவங்கணம் பொருந்தி தேவர்களாக இருக்கிறான் சத்துவ குணம் தேவர்களாக இருக்கிறான் தாமசம் குணம் பொருந்தி மீன் இப்போ மீன் கமட்டம் ஆம ரூபத்தில் வந்தான் மூன்று குணங்களை கலந்த மனுஷப்பிரவர்களும் வருகிறான் அப்படியே அவதாரம் செய்கிறான் என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா ஆழ்வார் சொல்கிறார் எண்ணின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா அப்படிங்கிறார் ஆழ்வாசுடன் குணங்களுக்கு அப்பால் பட்டவன் குணா தீத்தன் அப்படி வந்து விளையாட்ட சத்தமஸ்தமசங்கிற குணங்களால் ஏற்றுக்கொண்டு தன் மேலே ஏற்றிண்டு அதை வந்து ஒரு போர்வையாக போற்றுந்து இந்த ஜனன மரணம் இல்லாதவன் பிறப்பு இறப்பற்றவன் எந்த ஒரு செய்ய ஆக்டிவிட்டீஸ் கர்மாக்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாதவன் வந்து விளையாடல் விளையாட்டல் செய்வதற்காக விளையாடல் புரிவதற்காக அதாவது லீலைகள் செய்வதற்காக சங்கல்பம் முனியின்றி அந்த லோகத்தை சிருஷ்டிக்கிறான் ரஜோகுணத்தால் சத்துவ குணத்தால் ரட்சிக்கிறான் தமகுணத்தால் ஒடுக்குகிறான் நான் வந்து வேகமா சுற்றுற போதும் கண்கள் சுழண்டு லோகமே சுத்தரமா தெரியும் தட்டா தட்டாமலை சுத்துறா தட்டாமலை சுற்றுவோம் அப்படியே லோகமே அப்படி தலையை சுற்றி சுத்தராப்பள்ள இருக்கும் பிபி இருக்கிறவெல்லாம் பண்ணாதீங்க அப்புறம் இன்னும் வந்து கீழ் பட்டு வந்து உட்காந்து கீழே வந்து வைப்பேன் பிபி இருக்கிறவள்லாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஏன்னா தலை சுத்தும் அப்போ வந்து உள்ளே இது போகாது அப்போ தலை சுத்துற சு தட்டா குழந்தைகளோட குழந்தைகளோட நீங்களும் சேர்ந்து சுற்றினா அப்போ வேகமா சுற்றுறவோ கண்கள்லாம் சுழண்டு இருக்கும் உலோகமே சொல்றாப்பிட இருக்கும் அப்படி சித்தம் செயல்படுகிறது என்னுடைய மனசு புத்தி சித்தம் செயல்படுற போது ஆத்மா வந்து நான் என்னதுங்கிற எண்ணத்துடன் அஹம் மமா அகம் மமா அகம் மமா முழிக்க முக்கியம் அது அந்த எண்ணத்தின் காரணமாக தன்னையே கர்த்தாவாக நினைக்கிறது நாகம் கர்த்தா நாகம் காரைதான் நம்ம கர்மபலேஸ்வரகாம் இது ரொம்ப தீர்மானமாக இருக்கும் ரொம்ப எவ்வளோ இருக்கும் இப்போ அடியன் வந்து புரிவா புரியிறாப்பு சொன்னால் இந்த கர்க்க பாகவனம் சொல்லுது கர்த்தா கற்க பா பாகதம் சொல்லக்கூடியது நாகம் காரகித்தா நான் சொல் செய்யபரும் இல்லை செய்விக்கப்பறும் இந்த கற்க எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் பலனும் கிடையாது நாம் கர்த்த நாகும் காரகித்தா நம்ம கர்ம பதேசி கொடுக்கலாம் அப்போ ஏண்டா நான் அம்மா பைத்தியந்தான் கிருஷ்ண பைத்தியம் அதாவது முக்தி அடைய வேண்டிய பைத்தியம் அதாவது ஒரு நல்ல அனாயாச சாகித்யம் விநாதை ஜீவனம் டெய்மே கிருப்பையா கிருஷ்ண அத்தவபார பக்தி மதஞ்சலான் அப்படி சொல்லக்கூடிய பைத்தியம் அப்போது நான் நிஷ்காமமாக அதாவது எந்த பண்ணக்கூடிய கர்மா அப்போது வந்து ஒரு பத்து பேருக்கு கேட்டு தினம் கேட்டாலே அதுவே எனக்கு பரம திருப்தியாகிடும் அவ்வளோ அதெல்லாம் சுவாமிய சுவாமியை வந்து என்ன சுவாமியை வந்து பிடிச்சிட்டு இருக்கிறதுனால எண்ணமே இல்லாம அடுத்து நாற்பத்தி ஸ்லோகத்தின மேலே பார்ப்போம் யுவோரோவன் ஹரி சேஷா மாத்மோய் ஆமா பிதா மாதிரி ஈரோரம் ஆமோ நயம் ஆத்மோ பகவான் ஹரி சாத்மோய் ஆமா பிதா மாதீஸ்வர பம் சுத்தம் பூத்தபவத் பத்து தாஸ்ரிஷ்ணம் கதல்பஞ்சம் வினா வரத்தம் நாச்சியம் வச்சு தராம் நாச்சியம் परमा दृष्ट सुखम भूत भविष्य तास्तुच्चम दच्युता वस्तुतरा न वाच्यम सये सर्व पर्थभूत एवं निशाता ब्रवतता नंद से कृष्ण उत्तर राजोप्य समुद्रयूप्य दीपान वास्तून समभ्यर्थ्य दधी नमंत निशा ब्रुवत व्यतीता नंद से कृष्णाचर सेजन् गोप्य निरूप्य धीपा वास्तून समभ्यर्थ दधीन नमंत சா தீபீப் மணிபெருவிஜ்ஜு கங்கணஸ்ஜா சலன் நிதம்பனார்குண்டல திருஷட்கபோலாருணுமீப்பீப் மணிபர்ஜு ரஜோவிகங்கலிதனாரிஷோலாரூணக்குங்குமாயலோச்சன உயவிந்தோச்சனாங்கம் திவமஸ்பனி த்னஸ் நர்ந்தனமிஷ் நிறே நிஷாம் அமங்கணம் உரவிந்தலோச்சனம் உரிவிந்தோச்சனம் உந்தலோச்சன உயவிந்தலோச்சனஸ் நர்ந்தனிச்சரே நிஷாம் அமங்க அரவிந்த லோச்சனம் விராங்கரனானாம் விராங்கரம் தீவம் தத்னச்சு நிர்மந்திர சப்தமிஷ் இலச்சலை அமங்கலம் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு மறுபடியும் பார்ப்போம் நாற்பத் அதாவது முப்பதாவது ஸ்லோகத்திலிருந்து நாற்பத்தி மூணு ஸ்லோகம் வரைக்கும் பதினாலு ஸ்லோகங்களால உத்தவ சமாதான பண்ணது நாற்பத்தி ரெண்டுல பார்ப்போம் யுவயோரேவ நைவம் யுவோரேவ நைவம் ஆத்மோ பகவான் ஹரி சர்வா மாதா ச ஈஸ்வர யுவோரேவ பகவான் ஹரி சேஷா மாத்மோ பித்த மாதீஸ்வரம் ஷும் பூத்தபவத் பாஸ் சரிஷம் முகதல்புத்தராம் நாச்சம் சேவம் பரமூதம் பாஸ் சரிஷம் முகதல்பா அச்சுதிர வராம் வாச்சம் சேவூ நந்தானு ராஜன் கோப்ப முவான்ோபியம்முயிய தீபா வாஸ்தூன் சமியமன் தா தீபீப் மணிர்ஜு ரஜோ விகர்ஷ்ஜ கணஸ்வனோரும தா தீபீப் மணிர்ஜு ரஜோ விகர்ஷத்து ஜோபுஜ கண்டம்பனஹார்கப்போலரு குண உயவிந்தலோச்சனம் உயவிந்தலோச்சனம் உரவிந்தலோச்சனம் விராங்கரம் திவமஸ்மதன்தனமிஷ் இரச்சரையம் நாற்பத்தி ஆறு முப்பதாவது ஸ்லோகத்துலேருந்து நாற்பத்தி மூணாவது ஸ்லோக வரைக்கும் உபதேசம் ஒரு மறுபடியும் சொல்லிடுவான் அந்த உதவ உபதேசம் பண்ணார் ஹே மானத அப்படின்னா மதிப்புக்குரிய நந்தகோபுரே அகிலத்திற்கும் குருவானந்த சிவன் நாராயணத்தை எந்த ஒரு காரணத்தால் இப்படிப்பட்டவங்களுக்கு அந்த வாத்தல்ய புத்தியானது செய்யப்பட்டதோ அதாவது பக்தி செய்யப்பட்டதோ அந்த காரணத்தால் தேகம் எடுத்தவர்களுக்கு நீங்கள் தான் சக்தியானவர்கள் கோழத்தகர்ந்தவர்கள் அது நிச்சயம் பரராமனும் கிருஷ்ணனும் ரெண்டு பேரும் இந்த லோகத்திற்கும் நிமித்த காரணமாக இருக்காரு உபாதான காரணமாக இருக்கு அதான் மெட்டீரியல் காசு காசல் காசு அப்படியெல்லாம் இருக்கு இன்ஸ்ட்ருமெண்டல் காசெல்லாம் இருக்குது அப்படி அம்சபூதனாக இருக்கக்கூடிய புருஷனும் சக்தி பூதனான பிரதானம் தான் புராண புருஷன் தானே இந்த அம்சபூதன் சக்தி பூதன் இருக்கு இது வந்து அந்த சிவம் சக்தி இல்லை பரமாத்மா பிரதான பிரகிருதி எல்லாம் வார்த்த ஜால மொழிய தத்துவத்தில் தாத்யத்தில் ஒன்றே தான் அது புரிகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் சுவாமிக்கு ரூபாய் புராண பிறகுகளான இவர்கள் தான் பிராணிகள்கிட்ட பிரவேசம் பண்ணி பூதங்களுக்கும் வரக்கூடிய பல பேதங்களுக்கும் ஞானரூப்பியான ஜீவன் அடையன் நீங்கள் நியத்தாவாக இருக்கார் அதாவது கண்ட்ரோலர் ஈஸ்வனாக இருக்கார் ஜன் ஜ எந்த ஒரு ஜனனானது பிராணன் உடற காலத்தில் ஒரு ஜன ஒரு ஜென்மா அது ஜென்மா எடுத்த ஒரு ஜன ஒரு ஜனங்கள் பிராணன் உட உடற்க காலத்தில் சுத்தமான மனசை பெய்து கொண்டும் எந்த ஒரு க்ஷண காலத்தில் அவர்கிட்ட வந்து மனசை செலுத்தி தியானத்தோட கர்மவாசனையை போக்கிக் கொண்டும் சொருப்ப ஜானம் கொண்டதாக இருந்து சுத்தசத்துவமூர்த்தியாக இருந்து கொண்டும் இருந்தார்களோ மேலான கதியை அவருடைய பதையாடிகள் தத் விஷ்ணோ பரவம் பரம்தரா அப்படி எல்லோருக்கும் ஆத்மாவும் இருக்கார் காரணம் இருக்கார் காரணத்துக்காக ஒரு மனுஷ தரீரத்தை அடுத்துருக்கார் நாராயணன் மகாத்மா அந்த கிருஷ்ணன்ட்ட நீங்கள் மிகவும் பக்தியை செலுத்தின அது உங்களுக்கு செய்ய வேண்டியது வேறு காரிய ஏதாவது இருக்கார் நான் ஒன்றும் கிடையாது இனிமே செய்ய வேண்டிய காரியம் ஒன்றும் இல்லை யாரவர்களுக்கு பதி பகவான் அப்படிப்பட்ட அச்சுனம் வந்து சொங்க காலத்திலேயே சீக்கிரம் கோபுரம் உருவார் நான் அம்மா அப்பாக்கள் தாய் தந்தைகளுக்கு பிரியத்தை செய்வார் கிருஷ்ணன் இதெல்லாம் இதே அதாவது பிரியமான வார்த்தையும் ஆறுதல் வார்த்தையும் கிருஷ்ணன் வந்து சர்வயாதவர்களுக்கும் கெடுதல் நினைத்தான் செய்தான் கெடுதல் செய்த கம்சனை ரங்கத்தை நடுவில் கொண்டுட்டார் முடித்தார் உங்கள் பக்கத்தில் வந்து என்ன சொன்னாரோ அது அப்படியே சத்தியமாக செய்வார் பக்கிசாலிகளையும் யசோர் அந்த கோபுரங்களையும் துக்கத்தை துக்கப்படாதீங்க கிருஷ்ணன் சமீப காலத்தை பார்க்கப்படுது எப்படி மரத்தில் வந்து நெருப்பானது இருக்கோ அப்படி எல்லா ஜீவராசிகளுக்கும் மனசில் இருந்துட்டுருக்கார் அதான் சொன்னேன் வன்னி மரம் அரச மரங்கள் நடுவில் முடிச்சுருக்கேன் அது அரணிக்கட்டையில் கடைஞ்சா அக்னி வருது அப்படி ராகாதிகள்ிகள் அதாவது வேண்டும் வேண்டாததும் பிரியம் பிரியம் பிரியம் இல்லாததே லாபம் நஷ்டம் இப்படியெல்லாம் இல்லாதவர்கள் எதுலையும் அபிமானம் இல்லாதவர்கள் அவருக்கு வந்து பிரியமானவனோ பிரியம் இல்லாதவனோ கிடையாது மேலானனவோ கீழானனவோ கிடையாது உப்பு இல்லாதவனோ அப்படியே கிடையாது அவனுக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை அவனுக்கு வந்து மனைவி இல்லை புத்திரர்கள் இல்லை வேண்டியவன் இல்லை சத்ரு இல்லை தேகம் இல்லை அடி அடைய வேண்டிய பிரியம் இல்லை இருந்தாலும் தனக்குன்னு செய்ய வேண்டிய காரியம் இல்லை சாதுக்களை ரஷிப்பதற்காக சாத்விக ராஜஸ்தாமசோனிகளிலும் அவதாரம் பண்ணார் நிற்குணமான அவர் வந்து அத்துவம் ராஜஸ்தாமசின்னு சொல்ல குணங்களை அடைந்து சிருஷ்டி திரி சமஹாரம்லாம் பண்ணுறார் கீடையை கடந்தவராக இருந்தாலும் அதாவது லீலாய் லீலைகள்லாம் தாண்டியவராக இருந்தாலும் லீலைகள் செய்வதற்காக கீழிப்பதற்காக குணங்களை கொண்டு இந்த லோகத்தில் சிருஷ்டி திரு சமஹாரம்லாம் பண்ணுறார் அப்படி பித்தம் பிடிச்சிருந்தோ இல்லை வந்து விளையாடுறப்போதும் சு தத்தாமலை சுத்த அப்படியே திருஷ்டியால் பூமி சுத்திரமாக இருக்கிற மாதிரி இந்த சித்தமானது கர்த்தாவாக இருப்பதும் இந்த சித்தத்தில் அகம் புத்தி புத்தி எழுதுங்கிற புத்தியில் கர்த்தா மாதிரி காணப்படிக்கிறான் மேலே பார்ப்போம் கிருஷ்ணாப்பணம்